ஓம் பிரபிஜா தோத்தவேத் நமத்தி மருத்துவரிண்டாவது அய்யாவது முன்னாள் ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான் ஜாதஸ்ய மிருத்யுகூ பிறந்ததற்கு இறப்புங்கிறது நிச்சயம்தான் ஜாதஸ்யன்னா தோன்றியதற்கு பிறந்ததற்கு மிருத்யுகு மிருத்யுகு என்றால் அழிவு மரணம் த்ருவா த்ருவா நிச்சயம் உறுதியானது மிருதசிய ஜென்ம த்ருவம் இறந்ததற்கும் ஜென்மன்னா பிறப்பு த்ருவம் நிச்சயம் அதாவது இந்த உடம்பு செத்து போகுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இறந்ததும் மறுபடியும் பிறக்கும்ங்கிறது எப்படி அப்படின்னா இதுவே மாறி வேற விதமான தோற்றத்தை கொடுக்கும் எல்லாம் உலகத்தில் பொருள்கள்லாம் ஓயாத மாறி மாறி பல்வேறு தன்மை உடையதாக அல்லவா அப்படி சொல்லலாம் இல்லைன்னா சரீரம் போனாலும் இன்னொரு சரீரம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு ஆ பிறப்பும் இறப்பும் இந்த உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது என்பது கருத்து ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னார்னா ஒருவேளை இந்த உடம்பைத்தான் நீ நான்னு நினச்சியானா கூட அப்பவும் நீ கவலைப்படுறதுக்கு காரணம் சரியா இல்லையே ஏன்னா இந்த உடம்பை அழியக்கூடியது தானே பிறந்தது சாகும் செத்தது மறுபடியும் பிறக்கும் செத்தது மறுபடியும் பிறக்கும்னா உயிருக்கு வேறு உடம்பு கிடைக்கும்னு ஒரு அர்த்தம் அதை இந்த செத்து உடம்பே உரமாக மாறி உணவாக மாறி செடிகளுக்குலாம் உரமாகி பழபடியும் உணவாகி பழபடியும் ஒரு உடம்பாக மாறுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால அதுவும் மறுபடியும் வேறு ஃபார்மில் இந்த உடம்பு வரலாம் அப்படிங்கிற அர்த்தமும் அதில் இருக்குது ஆகையினால இது தவிர்க்க முடியாது எல்லாரும் இந்த வாழ்க்கையில் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்கு பரிகாரமே கிடையாது கொஞ்சம் வேணால் பண்ணலாம் ஒத்தி போடலாமே தவிர இது பரிகாரம் கிடையாது தஸ்மாத் எனவே அபரிஹாரியே பரிகாரம் பண்ண முடியாத இந்த விஷயத்துல துவம் நீ சோசித்தும் கவலைப்படுவதற்கு ந அருகசி தகுதி உள்ளவனாக இல்லை அதாவது அறிவுள்ளவன் இதுக்கு கவலைப்பட மாட்டான்னு அர்த்தம் புத்தி உள்ளவன் இதை புரிஞ்சுப்பான் அறிவை பயன்படுத்த உணர்ச்சி வசப்படாதே அறிவை பயன்படுத்தி பார்த்தா உடம்பு வந்து பிறக்கும் அழியத்தான் செய்யும் அப்ப நீ உன்னை உடம்புன்னு நினைச்சாலும் நீ அழியறத குறிச்சு நீ எந்த கவலைப்படுற ஆனாலும் மறைமுகமாக சொல்கிறார் உனக்கு வேற உடம்பு வருங்கிறது இந்த கருத்தையும் சொல்லியிருக்கார் ஆ இந்த உடம்பு செத்து போயிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மறுபடியும் நான் வேற உடம்பை எடுப்பேங்கிறது சாஸ்திரத்தினால்தான் தெரியும் இந்த காலத்தில் பல புராடிஜியெல்லாம் கேள்விப்படுறோம் அதை வைத்து கொண்டு நாம் நிறைய விஷயங்களை ஊகம் பண்ணி புரிஞ்சுக்க முடிகிறது அதனால் மறுபிறவி இருக்கிறது என்பதை இன்று எத்தனையோ பேர் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் சாஸ்திரத்தினுடைய வார்த்தையைத்தான் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு சொல்றேன் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஹரிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற